வணக்கம் நற்றினையின்ூற்று செய்தி சேவை அக்டோபர் 25 பதினெட்டு ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமளம் தான் செய்த ஊழலை மூடிமறைக்க அமைச்சர் தங்கமணியை வைத்து முதல்வர் அறிக்கை கொடுப்பதா என்று திமுக துணை பொதுச் மத்திய முன்னாள் அமைச்சருமான சுப்பலட்சுமி ஜெகதீசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேட்ரிமணிகள் மூலம் பெண் தேடிவந்த இளைஞரை ஏமாற்றி வரவழைத்து கத்திமுனையில் நகை செல்போன் பணத்தை வழிபறி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் கூத்துக்கலையை அழியாமல் காப்பாற்றி அதற்கு நவீன முகம் கொடுத்தவர் ந முத்துசாமி என்று திமுக தலைவர் ஸ்டாலின் புகழாஞ்சலி செலுத்தியுள்ளார் புதுச்சேரி தமிழகம் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிட்பண்ட் நிதி நிறுவனக் கிளைகள் அமைத்து பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட மூன்று நபர்களை புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனா் கிரண்பேடி விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எழுப்பும் என்று அகில இந்திய காங்கிரஸ் செயலரும் புதுவை காங்கிரஸ் பொறுப்பாளருமான சஞ்சய் தத் தெரிவித்துள்ளார் சந்தித்து வரும் சர்க்கார் திரைப்படத்துக்கு மீண்டும் ஒரு சிக்கல் எழுந்துள்ளது கதையை திருடியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது தற்போது திமுக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து சிபிஐ மூலம் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நிலையை ஏற்படுத்துகிறார்கள் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை பேட்டியளித்துள்ளார் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமியை முற்றுகையிட்ட கட்டிட தொழிலாளர்கள் தீபாவளி கூப்பன் வழங்காதது குறித்து முறையிட்டனர் போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் ரஃபேல் போர் விமான கொள்முதல் ஒப்பந்தத்தில் நடந்துள்ள ஊழல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கேட்டு முன்னாள் பாஜக தலைவர் யஷ்வந்த் சின்ஹா அருண் ஷோரி வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளனர் பணிபுரியும் இடங்களில் பாலியல் தொல்லையை கையாளவும் தடுக்கவும் தற்போதுள்ள சட்டம் மற்றும் நிறுவன வரைமுறைகளை ஆராயவும் ராஜ்நாத் சிங் தலைமையில் மத்திய அரசு அமைச்சர்கள் குழுவை அரசு அமைத்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு நுழைய முயன்று பரபரப்பு ஏற்படுத்திய பெண்ணியவாதியும் சமூக செயல்பாட்டாளருமான ரஹனா பத்திமாவை பணியிடமாற்றம் செய்து பி எஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது சிபிஐ இரண்டு உயர் அதிகாரிகளுக்கு இடையிலான போர் ஓர் அசாதாரணமான சூழ்நிலையில் உள்ளது அவர்கள் மீதான விசாரணையை அரசு மேற்கொள்ளாது என்று மத்திய நிதியமைச்சா் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளாா் அபுதாபி விமானம் ஒன்று அரபிக்கடலின் மேலை பறக்கும்போது இந்தோனேஷிய பெண்ணுக்கு பிரசவ வழி ஏற்பட்டு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானாவும் கட்டாய ஒழிப்பில் அனுப்பப்பட்டு நள்ளிரவிலேயே புதிய இயக்குநராக நாகேஸ்வர் ராவ் நியமிக்கப்பட்டார் இதனை எதிர்த்து அலோக் வர்மா தொடுத்துள்ள வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது தஞ்சாவூர் அருகே அதிரம்பட்டணத்தைச் சேர்ந்த ஷபிக் அகமது என்ற ஐ தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர் டெல்லியில் கைது செய்யப்பட்டாா் உத்தரப்பிரதேசத்தில் தர்கா சிலை கரைப்பின்போது தேசத்திற்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்ட வீடியோ பதிவு கொண்டு சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஏழை பணக்காரர் இடையிலான சமூக மற்றும் பொருளாதார வித்தியாசத்தை குறைத்ததற்காகவும் உலக அமைதிக்காக பங்காற்றியதற்காகவும் இந்திய பிரதமர் மோடிக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான சியோல் அமைதி விருது வழங்கப்படுவதாக கொரியா தெரிவித்துள்ளது காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் நடைபெற்ற என்கவுண்டர் தாக்குதலில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டனா் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிபர் வேட்பாளர் ஹில்லாரி கிளின்டன் ஆகியோரின் வீடுகளுக்கு வெடிகுண்டு பார்சல் அனுப்பப்பட்டது இதை கண்டுபிடித்த புலனாய்வு அதிகாரிகள் அதை செயலக்க செய்தனர் அமெரிக்காவில் இதுவரை இல்லாத வகையில் லாட்ரியில் ஒரு சீட்டுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் பரிசு கிடைத்துள்ளது உள்நாட்டு போர் நடந்து வரும் பெரிய அளவில் பஞ்சம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமான விவகாரத்துறை தலைவர் மார்க் லோகாத் தெரிவித்துள்ளாா் இலங்கை வடக்கு மாகாண முதல்வர் பதவியில் இருந்து விலகிய விக்னேஸ்வரன் தமிழ் தேசிய கூட்டணிக்கு போட்டியாக தமிழ் மக்கள் கூட்டணி என்ற புதிய அணியை தொடங்கியுள்ளார் அட்லாண்டிக் கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலை போன்று அதே உருவத்தில் டைட்டானிக் இரண்டு உருவாக்கப்பட்டு வருகிறது கொலையானதாக கருதப்படும் ஜமாலின் மகனை அரண்மனைக்கு அழைத்து சவுதி இளவரசர் ஆறுதல் கூறிய புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இத்தாலி தலைநகர் ரோமில் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்றில் எஸ்கலேட்டர் திடீரென வேகமாக ஓடியதில் அதில் பயணித்தவர்கள் சரிந்து விழுந்ததில் இருபது பேர் காயமடைந்தனா் முதலீடுகளை ஊக்கப்படுத்தியதற்காக இந்தியா சர்வதேச விருதினை பெற்றுள்ளது இந்த விருதினை ஐக்கிய நாடுகள் சபை அளிக்கிறது பொதுத்துறை வங்கிகள் தற்போது அதிக வாராக்கடன் சுமையில் சிக்கித் தவிக்கின்றன இதைத் தடுக்க அல்லது இத்தகைய சூழலில் ரிசர்வ் வங்கியின் பொறுப்பு என்ன என்று தலைமை தணிக்கைத்துறை தலைவர் ராஜீவ் மெஹரிஷி கேள்வி எழுப்பியுள்ளார் பேடிஎம் நிறுவனம் சாப்ட்பேங்க் மற்றும் யாஹூ ஜப்பான் ஆகியவற்றுடன் இணைந்து ஜப்பானில் பேபே என்ற பணமில்லா பரிவர்த்தனை சேவையை தொடங்கியுள்ளது அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக போரின் விளைவாக சீனாவில் முன்னணி நிறுவனங்களின் பங்குகள் கடுமையான சரிவை சந்தித்துள்ளன மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக விசாகப்பட்டினத்தில் நடந்து இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தொடர்ந்து இரண்டாவது சதம் அடித்து ரன்கள் சேர்த்து இறுதிவரை ஆட்டம் இருந்தார் இந்திய அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று ரன்கள் சேர்த்துள்ளது தோனிதான் எனக்கு பிடித்த வீரர் மற்றும் கேப்டன் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் மகளிர் அணியின் முன்னாள் கேப்டனும் பந்து சனா மீர் தெரிவித்துள்ளாா் தியோதர் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தியா பி அணி இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்